எனது குருநாதார் ஆச்சாரியன் உபாத்தியாயர் மூன்று வித தகுதியும் கொண்ட பிரம்மஸ்ரீ வாஜபேயாஜி மகாகணிஜித்து முஷிரி கிராமத்தில் ரசித்துன்னு வந்த பிரம்மஸ்ரீ பி எஸ் அனந்தநாராயண வாஜபேயாஜி அவர்கள் நேற்றைய தினம் காலை சுமார் பத்தரை மணிலேருந்து பதினோரு மணிக்குள் பிரம்மசாஹித்யமடைந்தார்கள் என்ற விஷயம் மிகவும் வேதனைக்குரிய சமாச்சாரம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு முதல் அவரிடம் 83 மூணு பிறந்தும் திருப்பதி மலையிலிருந்து வேதாபியாசம் செய்து கனாபியாசம் செய்து தொடர்ந்து சாஸ்திரங்கள் லட்சணங்கள் எல்லாம் வசித்துக்கொண்டு பத்து வருஷ காலம் அவருடைய சாத்ரவர்த்தி பண்ணி அப்புறம் யக்ஞாதிகளில் அனுசரிச்சுன்னு ஒரு கிட்டத்தட்ட இருபத்தாறு வருஷ காலம் அவருடைய நான் சம்பந்தத்தில் இருந்தேன் அப்பேர் விட்ட மகான் வேதம் வேதம் அவர் ஆவர்த்தி சொன்னதே கிடையாது ஆனால் உபஸ்திதியாக சொல்லுவார் தப்பவே மாட்டார் எத்தனையோ பாராயணங்கள் கூட பண்ணியிருக்கேன் தப்பினதே கிடையாது ஆவர்த்தியும் சொன்னதே கிடையாது ஒரு ஒரு ஒரு அணுவாக்கம் பிரிக்கும் சொல்லுவார் வேதபாஷ் முழுக்க நொற்று தர்க்க சிரோமணி மீமாசா சிரோமணி வேதாந்த சிரோமணி மீமாசா சிரோமணியில் தங்கப்பதக்கம் இல்லை தர்மசாஸ்திரங்கள் அத்தனை கிரந்தங்களும் பார்த்துருக்கார் ஆகம சாஸ்திரம் ஷில்பசாஸ்திரம் இது மாதிரி அத அதோடு இல்லாமல் சப்த சமஸ்த அக்னஹோத்திரம் ஆயிரத்தி பண்ணார் நான் கூட இருந்தேன் அதிலேருந்து தொடர்ந்து இத்தனை வருஷ காலம் அவிச்சின்னமாக அக்னஹோத்திரம் செய்து தரிசபூர்ணமாசம் சாதுர் மாசியம் போன்ற யில் ஏழு கிருது பண்ணி மகாகிருஜயனும் வாஜ்பேயி யாஜம் போன்ற பெரிய யாஜங்கள் செஞ்சு ஆத்மாராமராக இருந்த மகான் நேற்றுக்கு பிரம்மலோகம் போய் சேர்ந்தாள் இந்த கிறத்துவில் கிறித்துனா உத்தம கிருத்துனர் இந்த கிறத்துவில் போய் நான் கலந்து கொள்ள முடியாத ஒரு நிர்பந்தம் எனக்கு என்னுடைய பிதருவியர் சுவாமிநாத பாஜபயாஜின்னு எங்க அலிபர்ந்திருந்தார் அவருடைய பத்னி நேற்றைய தினம் கார்த்தாலும் மூன்றரை மணிக்கு சிவலோக பிராப்தி அடைஞ்சாள் அதனால் நான் இந்த இதில் போய் கலந்துக்க முடியல ஒரு ஆசுத்திரத்தில் இருக்குவா இன்னொரு ஆசூத்திரத்தில் கலந்துக்கக்கூடாதுன்னு ஒரு நியாயம் இருக்குது அதனால் போய் கலந்துக்க முடியலை அதனால் ஆச்சாரியால் நான் மனசுக்குள்ளே தியானம் பண்ணிட்டு இருக்கேன் நான் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களை இந்த வேதவாக்கில் சொல்கிற வழக்கம் இல்லை இருந்தாலும் நமது ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால்தான் இந்த குரூப்பை என்னால் நடத்த முடிகிறது அவருடைய வேத வித்தியையும் சாஸ்திர வித்தியையும் அவர் சொல்லிக் கொடுத்த மார்க்கம் தான் இது மாதிரி பண்ணினதுனால நான் இதில் தெரிவிக்க வேண்டிய கட அவசியகத்தினால் இதை தெரிவிக்கிறேன் எல்லோரும் அவர் ரொம்ப பீஷ்மர் மாதிரி இருந்து போயிருக்கார் அவர் பீஷ்மர் வந்து சரதல் இருந்துட்டு உத்தராயணத்தை எதிர்பார்த்து பீஷ்மாஷ்டமி முக்தியானார் இவர் பீஷ்மாஷ்டமி தாண்டி நாலு நாள் கழித்து இதாக இருக்கார் அந்த மேஷலக்கணத்தில் பன்னெண்டாம் பாவத்தை குரு பார்க்குற குரு பார்த்தா உத்தம சொர்க்கம்னு அர்த்தம் பன்னெண்டாம் பாவம் அது மோட்ச மார்க்கம் அது மோட்ச மார்க்கத்தை குரு பார்க்குறார் அதனால் மோட்சத்தை அடைஞ்ச மகானை இந்த மாதிரி ஒரு மகானை இனிமேல் தேடி கிடைக்காது இருந்தாலும் போன வருஷம் இதே சந்தர்ப்பம் மாசம் மாசி மாதம் சுக்லபட்சம் திரையோதிசி ஜெயேந்திர சா பெரிவாக போனாள் விளம்பி விஜய விளம்பி வருஷம் அவர் விளம்பி வருஷம் மாசி மாதம் பௌர்ணமி இன்றைக்கி இவாக போனால் அந்த சந்தர்ப்பத்திலையும் வெம்பாய் கல்யாணராம தீட்சதர் காலமானார் பெரிவாளுடைய க இதில் போய் கலந்துக்க முடியல இந்த வருஷம் இதுமாரி எங்களுடைய சித்தப்பாடைய பத்தினி பிதிருபை பத்தினி காலமாகிட்டார் அதனால் இதுலையும் போய் நான் கலந்துக்க முடியல ஈஸ்வர சங்கல்பம் எல்லாத்துக்கும் மேலே இருக்குது